ابو رضی அவர்களை பச்சை நிறத்தில் இரண்டு ஆடைகள் அணிந்தவர்களாக பார்த்தேன் அபு தாவூத் நான்கு பூஜ்யம் ஆறு ஐந்து திருமிதி இரண்டு எட்டு ஒன்று இரண்டு